विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय ிந்தூப்போத்தியேதவே தாபத்தய விநாய வய நுமனோ அேஜமானிய வை காலமனோர சமசர் மேலும் தொடர்ந்து ஈஸ்வர பக்தி இல்லாத ஜனங்களை பற்றி சொல்லுகிறார் அக்ஞானே ஜானமான ஆத்மஹனஹா ஏதே ஏத்தேங்கிறது இவர்கள் இவர்கள்லாம் யாருன்னா அக்ஞானே அக்ஞானேன்னா அக்ஞானத்துலன்னு அர்த்தம் அஜானத்துக்கு விஷயமான கர்மா கர்ம பலன் na அர்த்தகாமம்னு அர்த்தம் புலநின்பம்னு அர்த்தம் புலநின்பத்துக்குரிய லௌகிக வைதிக கர்மங்களை பண்ணுகிறார்கள் ஞானமான இதுதான் ஞானம் ஆக தர்மமாக பண்ணக்கூடிய வைதிக கர்மங்கள் தான் நமக்கு விஷய சுகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணம் அது உண்மைதான் ஆனால் அதுக்கு மேலே வாஸ்தவமான சுகம் ஆத்ம சுகம்னு ஒன்று இருக்கு அபிஷய சுகம் ஆத்ம சுகம் தெரிந்து கொள்ளாதவர்கள் அக்ஞானே ஞானமான அஜானத்தை ஞானம்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மானினா அபிமானம் ஆத்மகனா ஆத்மகனஹா மறுபடியும் மறுபடியும் ஜென்ம ஷரீரத்தை எடுத்துக்கிறதுக்காக வேண்டி கர்மாவை பண்ணி தங்களை கொல்லுகிறார்கள் அர்த்தம் மோட்சத்தை அடையாமல் சரீரத்தை திரும்ப திரும்ப அடையறத இங்க தற்கொலைங்கிறார் அழிந்து போகும் உடலிற்குள் மீண்டும் மீண்டும் புகுவதை தற்கொலைக்கு நிகராக இங்கே சொல்லுகிறார் சமசர் ஆஹ் ஆத்மகனஹா இருக்கிற வரைக்குமாவது நிம்மதியா இருக்கான் நான் எப்ப பார்த்தாலும் அந்த விஷய சுகத்தையே நினைக்கிறதுனால அசாந்தாகா அசாந்தாகனா பூர்ணமான மனசாந்தியும் இல்லை ஏன்னா இந்த கர்மாவை பண்ணனும் அந்த கர்மாவை பண்ணாதான் அது சரி பண்ண முடியும் இந்த கர்மாவை பண்ணலைன்னா ஒரே துக்கம் ஆஹா கர்மாவை பண்ணலைன்னாலும் துக்கம் கர்மாவை பண்ணினாலும் அப்படி ஒண்ணும் முழுமையான சுகம் வர்றது கிடையாது அசாந்தாக காலத்வஸ்த மனோரதாக நினைச்சதெல்லாம் நான் என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைச்சேன் நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு சொல்லி காலத்தினால் அழிக்கப்பட்ட ஆசைகளை உடையவர்களாக ஆசை எல்லாம் நிறைய இருக்கு ஆனா அதை நிறைவேற்றிக்க முடியாம வாழ்க்கை பூர்த்தியாகிறது நிறைவு பெற்றுகிறது காலத்வஸ்த மனோரதாக மனசுல எத்தனையோ விதமான கற்பனைகள் ஆசைகள் அதெல்லாம் காலத்தால் அழிக்கப்பட்டதாக அகிருத கிருத்தியாவை செய்ய வேண்டியதை செய்யாமல் போய்விடுகிறார்கள் மனுஷ ஜென்மாவில ஜீவாத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபம் பரமாத்மாவாக தன்னை உணர்றது அதுக்கு பரமாத்மா கிட்ட பக்தி பண்ணி அந்த பரமாத்மா ஆனந்த ஸ்வரூபமான பரமாத்மாவே தன்னுடைய ஜீவஸ்வரூபம் யதார்த்தமானது ஜீவோ பிரம்மைவன் ஆபரகான்னு சொல்கிறோம் இல்லையா அப்போதான் அது கிருத்தகிருத்தியன்னு பேர் அதுக்கு நேர்மாறாக தன்னுடைய மன அமைதிக்கு செய்ய வேண்டியதை செய்யாதவர்களாய் சீதந்தி சீதந்தின்னா துக்கப்படுகிறார்கள் சீதந்தி மம காத்ராணின்னு அர்ஜுனன் சொல்றான் இல்லையா அது மாதிரி என் உடம்பெல்லாம் அப்படியே தளர்றது நடுங்கிறது சோர்ந்து போகிறது ரொம்ப நாளாக கர்மாக்கள்லாம் பண்ணுகிறார்கள் ஈஸ்வர பக்தியும் பண்ணலை ஈஸ்வரனை பத்தின ஞானத்தை அடையலை ஆக சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சிக்காம ஆனா எல்லாம் படித்த மாதிரி ஒரு மனோபாவத்தோடு மன அமைதி இல்லாமல் ஆசைகள் நிறைவேறாமல் செய்ய வேண்டியதை செய்த ஒரு மன நிறைவும் இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் என்று வர்ணனை பண்றார் இந்த ஸ்லோகத்தில் இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு அதுக்கு பிறகு மறுபடியும் ராஜா கேள்வி கேட்க கரபாஜனர் சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்தளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றேன் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில்